Ah oh. பவனமாய் சோடையாய் நாவெழா பஞ்சுதோய் சட்ட உண்டு பவனமாய் சோடையாய் நாவழா பஞ்சுதோய் சட்ட உண்டு சிவந்தாய் सिंधिया पेदयार ओलानी विळिनाये शिवदाळ सिंधिया पेदयार पोलानी विळगिनाये गवनमई काय वदन ஏறிய காணகண்டன் கவனமாய் பாய்வதோர் ஏறுகந்து ஏரிய காணகண்டன் அவனது ஆரூர் தொழுது உயனாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே அவனது ஆரூர் தொழுது உயரம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே தந்தையார் போயினார் Taayarun pohinaar Taamun pohvar Tandayar pohinaar Taayarun pohinaar Taamun pohvar வே கொண்டொரு கூற்றத்தார் பார்க்கின்றார் கொண்டு போவார் கொந்தவே கூற்றத்தார் பார்க்கின்றார் கொண்டுபோவார் போவார் எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் அந்த நாரூர் தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே அந்த நாரூர் தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சில் நெஞ்சே நினங்குடர் தோல் நரம்பு என்பு சேர் ஆக்கைதான் நிலாயதன்றால் நின குடர் தோல் நரம்பு என்பு சேர் ஆக்கைதான் நிலாயதன்ற குணங்களார்கு அல்லது குற்றம் நீங்காது என குலுங்கினாயே குணங்களார்க்கு அல்லது குற்றம் நீங்காது என குலுங்கினாயே வணங்குவார் வாணவர் தானவர் வைகலும் மனங்கொடியேத்தும் அனங்கன் ஆரூர் தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சேன் அனங்கன் ஆரூர் தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்ச வாழிலை நாள் செலா நின்ற நனித்த நோய்கள் நீதியால் வாழ்கிலை நாள் செலா நின்ற நனித்த நோய்கள் வாதியா ஆதலால் நாள் நாள் இன்பமே மறிவினாயே வாதியா ஆதலால் நாள் நாள் இந்தமே மருவினாயே சாதியார் கிள்ளார் தருமனும் வருணர்கள் ஏத்து முக்கண் ஆதி ஆறூர் தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நின் ஆதி யாரூர் தொழுது உயலாம் பிறவியால் வருவன கேடுள ஆதலால் பெரிய இன்பத்து துறவியாருக்கு அல்லது துன்பம் நீங்காது தூங்கினாயே பிறவியால் வருவன கேடுள ஆதலால் பெரிய இன்பத்து துறவி யார்க்கு அல்லது துண்டும் நீங்காது என தூங்கினாயே மரவல் நீ மார்கமே நன்னினாய் தீர்த்த நீர் மல்கு சென்னி அரவன் ஆரூர் தொழுது உயலாம் மெய்யல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே செடிகொள் நோய் ஆக்கையாம் பாம்பின் வாய் தேரை வாய் சிறுபறவை கடிகொள் பூந்தேன் சுவைத்து இன்புறலாம் என்று கருதினே செடிகொள் நோயாக்கையாம் பாம்பின் வாய் தேரை வாயிற்றுபரவை கடிகொள் பூந்தேன் சுவைத்து இன்புறலாம் என்று கருதினே முடிகளால் வானவர் முன்பிந்து அன்பராய் ஏத்து முக்கண் முடிகளாய் வானவர் முன்பணிந்து அன்பராய் ஏத்து முக்கண் அடிகள் ஆரூர் தொழுது உயலாம் கொண்டு அஞ்சல் நெஞ்சே முடிகளால் வானவர் முன்பணிந்து அன்பராய் முக்கண் அடிகள் லாரூர் தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே ஏறுமால் யானையே சிவிகை அந்தழகம் ஈச்சொப்பி வட்டின் மாரி வாழ் உடம்பினார் படுவதோ மயங்கிராயேருமாள் யானையே சிவகை அந்தனகம் ஈ சோப்பி வட்டின் உடம்பினார் படுவதோர் நடலைக்கு மயங்கினாயே மாறிலாவன முலை மங்கையோர் பங்கினர் மதியம் வைத்த ஆரனாரூர் தொழுது உள்ள மையில் கொண்டு அஞ்சல் நெஞ்சே ஆரனாரூர் தொழுது உயரம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே என்பினார் கழிநீரை திரைச்சி மண் சுவர் எரிந்து இது நம் இல்லம் என்பினார் கழிநீரை இறைச்சி மண் சுவர் எரிந்து இது நம் இல்லம் உன்புலால் நாறு தோல் போர்த்து பொல்லாமையான் முகடு கொண்டு முன்பிலாம் ஒன்பது வாய்தலார் குறம்பையின் மூழ்கிடாதே முன்பிலாம் ஒன்பது வாய்த்தலார் குறம்பையின் மூழ்கிடாதே அன்பனாரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சேன் அன்பனாரூர் தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நின்ஞ்சே தந்தை தாய் தன்னுடன் தோன்றினார் புத்திரர் தாரமென்னும் தந்தை தாய் தன்னுடன் புத்திரத்தாரம் என்னும் புத்தம் நீங்காதவர்க்கு உயிந்து போக்கில் என பற்றினே மந்தம் நீங்காதவர்க்கு குய்ந்து போக்கில் என நீராடியார் ஆதியார் சோதியார் வேத கீதர் எந்தை ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே எந்தை ஆரூர் தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நின்மால் பிரம்மனும் நீண்டு மன்னிடம் தின்ன நேடிக் காண படியனார் பவளம் போல் உருவனார் பணிவளர் மலையாழ்வாக டியால் பிரம்மனும் நீண்டு மண்ணிடம் தின்னேடி காணார் படியனார் பவளம் போல் உருவனார் பணிவளர் மலையாழ்வாக வடிவனார் மதிபொதி சடையனார் மணியணி கண்டத்து என்றோள் அடிகள் ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே அடிகள் ஆரூர் தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே பல்கிதழ் மாதவி அல்லி வண்டி யாழ் செய்யும் காழியூரன் பல்கிதழ் வண்டி ஆட்சையும் காழியூரன் நல்லவே நல்லவே சொல்லிய ஞான சம்பந்தன் ஆரூர் நல்லவே நல்லவே சொல்லிய ஞான சம்பந்தன் ஆரூர் எல்லியும் போது எம் ஈசனை ஏத்து பாடல் சொல்லவே வல்லவர் தீவிலார் வையகத்தே சொல்லவே வல்லவர் தீரிலார் ஓதனீர் வையகத்தே சொல்லவே வல்லவர் தீரிலார் ஓத வையகத்தே